வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தி சேவை டிசம்பர் 2., இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகம் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரசின் சாதனை விளக்க கண்காட்சி மற்றும் பொருட்காட்சி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது பாசனத்துக்காக திருமூர்த்தி அணையிலிருந்து வரும் ஆறாம் தேதி தண்ணீர் திறந்துவிட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் ஏர்செல் மேக்ஸிஸ் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சென்னையில் ஆறு இடங்களிலும் கொல்கத்தாவிலும் சோதனை நடத்தி வருகின்றனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு லட்சத்தீவுகளை நோக்கி நகர்ந்த போதிலும் தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கன்னியாகுமரியில் மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் என அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலியான ஐந்து பேரிடர் குடும்பத்தினருக்கும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா நான்கு லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மிலாடு நபி பிறந்தநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல்களில் பதினான்கு மேயர் பதவிகளை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களும் இரண்டு இடங்களை பகுஜன் சமாஜ் வேட்பாளர்களும் வென்றனர் ஓகி புயல் குறித்து வானிலை மையம் கேரள அரசுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்று ஹைதராபாத் வானிலை மையம் மீது கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார் முன்னெச்சரிக்கை விடுக்கப்படாததால் கேரளாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளாா் காவிரியிலிருந்து 63 மூன்று நீர் திறக்க உத்தரவிடக் கோரும் கோரிக்கைகளை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் உலக தொழில் முனைவர் மாநாட்டில் பதிமூன்று வயதாகும் ஹமீஸ் பின்லேசன் என்ற மாணவர் அனைவரின் கவனத்தையும் ஏற்றுள்ளார் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இவர் ஐந்து செல்போன் செயலிகளை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெறும் என போலீஸ் டிஜிபி வைத்தியா தெரிவித்துள்ளார் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் திருத்தப்பட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஓகே ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஈரான் நாட்டின் கெர்மான் மாகாணத்தில் நேற்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது கொரிய தீபகற்ப பகுதியில் நிலவும் பதட்டம் போராக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டால் வடகொரியாவை முற்றிலும் அளித்துவிடுவோம் என்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் நாட்டு எல்லையோரம் அமெரிக்க ஆளில்லா விமானம் நடத்தியதாக கருதப்படும் தாக்குதலில் நான்கு பேர் பலியானார்கள் அமெரிக்காவின் எச்சரிக்கையை அடுத்து மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஹபீஸ் சையத்தை பாகிஸ்தான் அரசு மீண்டும் கைது செய்து வீட்டுக்காவலில் வைத்துள்ளது வடகொரியா புதிதாக ஏவுகணை பரிசோதனை நடத்தியுள்ளதை அடுத்து அந்நாட்டுடனான ராஜதந்திர உறவுகளை அனைத்து நாடுகளும் துண்டிக்க வேண்டும் என அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது ஜப்பான் மன்னர் அக்கி ஹிட்டோ இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி பதவி விலகுவார் என அந்நாட்டு பிரதமர் அறிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் சீனாவைச் சேர்ந்த ஜியோமி செல்போன் நிறுவனம் நான்காயிரத்தி ரூபாய் விலையில் Redmi ஐந்து என்ற புதிய ஸ்மார்ட் போனை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது பூர்விகா மொபைல்ஸ் நிறுவனம் பஜாஜ் பைனான்ஸுடன் இணைந்து கடன் தவணை அட்டையான இஎம்ஐ அட்டையை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது என்று புள்ளி விவரத்தால் மும்பை பங்குச்சந்தையில் நடைபெற்ற வர்த்தகத்தில் சென்செக்ஸ் ஒராண்டு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஒரு கோடி ரூபாய் மற்றும் மேற்பட்ட குறிப்பிட்ட கால டெபாசிட்டிற்கான வட்டியை உயர்த்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று டெல்லியில் தொடங்குகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டிகளில் ஆடாததால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசி ஐ நா ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வழக்கு தொடர்ந்துள்ளது குத்துச்சண்டை தேசிய பார்வையாளர் பதவியிலிருந்து பிரபல வீராங்கனை மேரி கோம் ராஜினாமா செய்துள்ளாா் வெலிங்டன் நகரில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் மேற்கிந்திய தீவுகள் அணி தனது முதல் இன்னிங்ஸில் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது இயக்குநர் அமீரிடம் உதவி இயக்குநராக இருந்த எஸ் பி மோகன் பஞ்சுமிட்டாய் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக இருக்கிறாா் இந்த படத்தின் கதையை எஸ் பி மோகன் எழுத ஜே பி சானக்யா எழில்வரதன் கோபாலகிருஷ்ணன் எஸ் செந்தில்குமார் ஆகிய நான்கு எழுத்தாளர்கள் சேர்ந்து திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள் இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப் ஆதியின் திருமணம் சென்னையில் நடைபெற்றுள்ளது இத்தகவலை அவர் உறுதி செய்துள்ளார் தனது கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றியே தீரன் படத்தின் வெற்றி என நடிகா் கார்த்தி தெரிவித்துள்ளாா் தெலுங்கில் வெளியான அர்ஜூன் ரெட்டி படத்தில் நடித்தவர் ஷாலினி பாண்டே அந்த படம் வெற்றி பெற்ற நிலையில் தெலுங்கில் தயாராகி வரும் மகாநதி படத்திலும் நடித்து வருகிறார் ஜி வி பிரகாஷுக்கு ஜோடியாக நூறு சதவீதம் காதல் படத்திலும் இவர் நடித்து வருகிறார் நன்றினியின் செய்திச் சேவை தங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா போன்ற தகவல்களை இன்ஃபோ அட் .org ஒஆர் ஜி என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஒன்பது ஏழு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்